தலைப்பு நான்கு அண்ட பிண்ட திசைகள் ஒன்று வடக்கு பாகம் நட்சத்திர பிரகாசம் இரண்டு கிழக்கு பாகம் சந்திரப்பிரகாசம் மூன்று மேற்கு பாகம் சூரிய பிரகாசம் நான்கு தெற்கு பாகம் அக்கினி பிரகாசம் கிழக்கு திக்கை நோக்கி தியானம் செய்கின்றது போக சித்திகை பெறுகிறதற்கு மேற்கு சொர்ண சித்தியை பெறுகிறதற்கு தெற்கு சாகாக்கலையை நித்திய தேகத்தையும் ஞான சித்தியையும் பெறுகிறதற்கு வடக்கு சித்த சுத்தியை பெறுகிறதற்கு வடக்கு கால்புறம் தெற்கு தலைப்பாகம் இதனால்தான் தெற்கு ஞானத்தில் சிறந்தது வடக்கு அஞ்ஞானத்தில் அழுந்தியது தலை கால் மேல் என்பதற்கு நியாயம் அடி முடி மேல் அடி – தலை முடி கால் தலை கிழக்கு கால் மேற்கு கிழக்கு தாழ்ந்தது மேல் திக்கு உயர்ந்தது மேலும் இவற்றை அனுபவத்தால் அறிக பிண்ட திசை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்பவற்றில் தலை தெற்கு கால் வடக்கு நெற்றி கிழக்கு முதுகு மேற்கு